வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் பதினான்காம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நெல்லி பிளை என்ற பெண் ஊடகவியலாளர் எண்பது நாட்களுக்குள் உலகை சுற்றி வரும் தனது திட்டத்தை எழுபத்தி இரண்டு வெற்றிகரமாக முடித்தார் பதினெட்டாம் ஆண்டு செகோசுலாவாக்கியா குடியரசு நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிபிசி தனது வானொலி சேவையை பிரிட்டனில் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஹங்கேரியில் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஐஸ்லாந்து தீவின் அருகிலுள்ள சூட்சி எனும் தீவு வட அட்லாண்டிக் கடலில் எழுந்த எரிமலையால் புதிதாக தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு லா டிராங் என்ற இடத்தில் அமெரிக்க படைகளுக்கும் வடக்கு வியட்நாம் படைகளுக்கும் இடையில் பெரும் போர் வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்க இயற்பியலாளர் தியோடர் மைமன் அவர்கள் உலகின் முதலாவது லேசருக்கான காப்புரிமத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிழக்கு ஜெர்மனி மற்றும் மேற்கு ஜெர்மனிகளின் இணைப்பிற்கு பின்னர் போலந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான எல்லைகள் வரையறுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு நாடு கடந்த நிலையில் வாழ்ந்த கம்போடியாவின் இளவரசர் நரடும் சிகானுக் அவர்கள் 13 ஆண்டுகளுக்கு பின்னர் புளோம்பென் திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் சட்ட இந்தியாவில் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலை ஆப்கான் கூட்டுப்படைகள் தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பல்லோ திட்டத்தின் கீழ் நாசாவின் அப்பல்லோ பனிரண்டு விண்கலம் மூன்று விண்வெளி வீரர்களுடன் சந்திரனை நோக்கி சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மறைனர் ஒன்பது விண்கலம் செவ்வாய்க்கோளை சென்றடைந்தது இதே பூமிக்கு வெளியே வேறொரு கோளை சுற்றிய முதலாவது செயற்கை கோளாகும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொண்ணூறாயிரத்தி செட்னா என்ற டிரான்ஸ் நெப்டியோன் வான் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ராபர்ட் புல்டன் நீராவி கப்பலை கண்டுபிடித்த அமெரிக்க பொறியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கிளாட் மோனே பிரான்ஸ் ஓவியர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதலாவது பிரதமர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு பீர்பால் சஹானி இந்திய தாவரவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தீகோ சீனிவாசன் தமிழக எழுத்தாளர் இதழாசிரியர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புட்ரோஸ் புட்ரோஸ் காலி ஐநாவின் ஆறாவது பொதுச் செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாரப்புரத்து மலையாள சிறுகதை புதின எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிலு மோடி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எட்வர்ட் ஒயிட் நாசா விண்வெளி வீரர் ஆயிரத்தி ஆண்டு இரா பெருமாள் பெருமாள் ராசு இந்திய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திரா கோஸ்வாமி அசாம் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சார்லஸ் வேல்ஸ் இளவரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கேண்டலிசா ரைஸ் அமெரிக்க அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆடம் கில்கிரிஸ்ட் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஆண்டு சாஹி பிரிட்டிஷ் சிறுகதை எழுத்தாளர் ஆயிரத்தி ஆண்டு சுபோத் சந்திர மல்லிக் இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறாம் ஆண்டு கோட் பிரிட் லைப்னிட்ஸ் ஜெர்மன் கணிதவியலாளர் மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாத்மா அன்சுராஸ் ஆரிய சமாஜ தலைவர் கல்வியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா கிருஷ்ண பக்தி கழக நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏ அப்துல் மஜித் கிழக்கு இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஓம் முத்துமாரி தமிழக கிராமிய கூத்துக்களைஞர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கே கோபாலகிருஷ்ணன் தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் இந்நாளின் சிறப்புகள் உலக நீரிழிவு தினம் என்று இந்தியாவில் குழந்தைகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே